வணக்கம் நண்பர்களே நற்றின ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு புரியல இவ்வளவு தானே விஷயம் அதாவது நம்ரி பாட்டர் நற்றின ஏன் சொல்ல ஆரம்பிச்சோம் ஒரு கட்டுரை படிச்சு நித்தம் ஒரு முத்துல ஜெகே ரோலிங்கோட வாழ்க்கைய பத்தி படிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாரு உனக்கு ஞாபகம் என்ன சொன்னாரு அதாவது ஜே கே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கணவனை இழந்து வேலை இல்லாம ஒரு பெண் குழந்தையும் கையில வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கொடுத்திருந்த சொற்ப சம்பளம் அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு படி கொடுக்கும் உதவி தொகை மாதிரி ஒரு படி அளவு ஒரு சம்பளம் அதை வைத்துக் கொண்டு மிக ஏழ்மையான வாழ்க்கையை நடத்திட்டு சுத்தி எங்கு பார்த்தாலும் ஒரே டிஸ்பேர் ஒரே மகிழ் வருத்தம் கவலை நம்பிக்கையின்மை இந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எழுதுறதுக்கு சரியான இடம் கூட இல்லை ட்ரெயினில் உட்காந்து எழுதினாரு ஹேரி பாட்டுற கதையை டீக்கடை வாசலில் உட்காந்து எழுதிட்டு இருந்தாரு அதுக்கு வந்து எழுதி முடிச்சா முதல் பாகத்தை நம்ம படிச்சமே ஹேரி பாட்டுற இந்த பிலாசபர் ஸ்டோன் அது வந்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அதுக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை சுத்தி எல்லாரும் ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி எழுதுறேன்னு சொல்றாங்க சொல்லிட்டு இருந்தாங்க பப்ளிஷ் பண்றதுக்குள்ள ஆள் வரல இந்த மாதிரி சுத்தி எங்கு பார்த்தாலும் நம்பிக்கையின்மை பயம் கவலை வாழ்க்கை அவர் எப்படி அமுக்கிட்டு இருந்தது அதோட உருவகம் தான் இந்த டிமண்டஸ் நீ சின்ன வயசுல உனக்கு எப்படி கதை சொல்லுவாங்க தர்ம தேவதை வந்து பேசினாள் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு பேசுதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல கதவு பேசுதுன்னு வாங்க மரம் பேசுது செடி பேசுதுன்னு வாங்க இதெல்லாம் எதுக்கு வாழ்க்கையில சில கருத்துக்களை சொல்றதுக்காக ஒரு சில உருவகங்களை உருவாக்கி உன்ன பேசுவாங்க பேச வைப்பாங்க வருத்தம் பேசிச்சு கோபம் பேசிச்சு அதே மாதிரி உலக வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு உருவம் கொடுத்தாரு அந்த உருவம் தான் டிமன்டஸ் ஓஹோ இதில் வராரு நம்ம இது அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு இதைத்தான் இந்த வருத்தம் கவலை பயம் இதுக்கெல்லாம் ஹாரிப்பாட்டில் உருவம் கொடுக்கறதுக்காக தான் டிமெண்டர் உருவாக்குறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம நேர்கள் எல்லாம் ஆசைப்பட்டு அப்படி என்ன கதை எல்லா யாராவது முடிஞ்ச அந்த கதையை படிச்சு காட்டுங்க நேர்கள் ஆசைப்பட்டாங்க அதனோட விளைவாக தான் நம்ம இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சோம் சரியா சோ டிமன்டர்ஸ் வேற யாரும் இல்ல நம் வாழ்க்கையில் இந்த உலகமே சூனியமாக சில சமயம் நமக்கு தோணலாம் சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகளாக இருப்பவர்களாக தோன்றலாம் பல சூழ்நிலைகளில் பல தொடர் தோல்விகளால் வாழ்வே நம்மை அழிப்பதற்காகவே சுற்றி அனைவரும் சதி செய்வது போல தோண்டலாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களின் ஒரு உருவம் தான் டிமன்டஸ் சரியா அவங்க இந்த கதையில என்ன பண்றாங்க சுத்தி இருக்கிறவங்களோட நம்பிக்கையெல்லாம் செதைச்சிருவாங்க அவங்கள சுத்தி இருக்கிற ஏரியால மக்கள் மனசுல ஆழமா புதைஞ்சிருக்கிற அந்த பயத்தை வெளியே கொண்டு வந்து அவங்கள பயப்பட வச்சு நடுங்க வச்சு அந்த பயத்தே உணவாக உண்டு வளர்ந்து அவர்களை கொன்று அவர்களின் ஆன்மாவை குடிப்பவர்கள்னு காட்டுறாங்க அதே மாதிரி தான் நம்மை சுற்றி எத்தனையோ தீய விஷயங்கள் இருக்கலாம் நமக்கு நம்மை அழுத்துவதற்காகவே எத்தனையோ டிப்ரெஷன்ஸ் பயம் கவலைகள் இருக்கலாம் அதுக்கு நாம் எடை இடையாக ஆரம்பித்தோன்னா நாமளும் தீய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் தீய செயல்களின் ஆணி வேறே இங்கே தான் இருக்குது தேவையற்ற விஷயங்களுக்கு பயப்படுவது அர்த்தமற்ற விஷயங்களுக்காக கவலைப்படுவது இதுதான் இந்த காரணங்கள்னால்தான் தீய செயல்கள் உருவாகின்றான் எனக்கு உலகமே எதிரியா இருக்கு நான் முன்னேறுவதற்கு வேற வழியே இல்லைன்றவன்தான் தீவிரவாதியா மாறுறான் ஒரு திருடா எப்படி உருவாகிறான் ஒண்ணு பணம் சம்பாதிக்க வழி இல்லன்னு தவற நினைச்சான் இல்ல கிடைச்சக் பணம் போதாது அப்படின்றவன் தான் ஆரம்பிக்கிறான் சோ அதையெல்லாம் விட்டு விட்டு நம்ம எண்ணம் என்னைக்குமே நல்ல எண்ணமா இருக்கணும் என்ன பண்ணு சொல்றாரு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணத்தை நினைத்துப்பார் அப்பொழுது உன்னில் இருந்து ஒரு உருவம் பேட்டரஸ் என்ற உருவம் வெளிவந்து அந்த டிமன்டஸை அடித்து விரட்டிவிடும் அதே போல்தான் நம் வாழ்வில் நம்மை சுத்தியுள்ள உணர்வுகள் தீய எண்ணங்கள் நம்மை அண்டாக அண்டாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மை பயம் கவலை போன்ற தீய எண்ணங்கள் நம்மை அழுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய எண்ணம் என்றுமே நல்ல எண்ணமாகவும் பாசிட்டிவ் எண்ணமாகவும் நல்ல எண்ணமாகவும் என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுள்ள எண்ணமாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி சுற்றி இருப்பவர்களை மதிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நான் உனக்கு ரெண்டு வாரம் முன்னாடியே சொன்னேன் சுற்றி இருக்கவங்க உன்னைவிட சில சில இடங்களில் திறமை உள்ளவர்களாக இருக்கலாம் சில இடங்களில் உன்னை விட திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம் உன்னிலும் சில நிறைகள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் உன்னிடம் உள்ள குறைகளை நிரப்புவதற்காகவே ஆண்டவன் சில உயிர்களை படைத்திருக்கிறான் நீ மூலம் நம்பணும் அதுக்காக அதை யூஸ் பண்ணணும்னா சுற்றி இருப்பவர்களை மதிக்க வேண்டும் அனைவரையும் அன்பாக நடத்த வேண்டும் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் ஒவ்வொரு ஊருளும் ஒரு தனி திறமை இருக்கும் அதனை ஊக்குவிச்சு வளர்த்தனா உன்னை சுற்றி உனக்கு உதவு இந்த உலகம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளும் என்று நம்பிக்கையோட இருந்து சுத்தி அன்பால் அன்பா நடந்துகிட்டேனா உனக்கு என்றுமே இந்த உலகம் ஒரு உதவி செய்யும் ஏவலாளியாக மாறிவிடும் அந்த ஹேரி பாட்டர்ல திரும்ப திரும்ப சொல்லவிடும் கருத்து சரியா சரி சரி மாமா நான் அப்படியே இருக்க முயற்சி பண்றேன் எல்லாரு கூட அன்பா இருக்கிறேன் எல்லாரையும் ஊக்குவிக்கிறேன் எல்லாரையும் நம்ம கதைக்கு போலாம் ஸோ டிமண்டஸ் ஒழிக்கிறதுக்கான வழியை வந்து லூப் சொல்லிட்டு ஹாரி நான் இப்ப அந்த பாக திறந்து விட போறேன் அது நீ பயமாரியே டிமண்டஸ்ஸா மாறும் அப்ப அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான எண்ணத்தை நீ சொல்றாரு ஹாரி வந்து பயந்துட்டு இருக்கான் சரி ப்ரொஃபஸர்னு ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டான் வாய் வார்த்தைக்கு ஆனால் ஒன்னும் புரியல அப்படின்னு சத்தம் போட்டுட்டு பாக வெளியே வருது ஹாரி பயந்த மாதிரி டிமன் டெஸ மாதிரி படுமோசமா சுவாசிச்சுட்டு வருது ஹாரி சுத்தி இருக்கிற நம்பிக்கையை ஃபுல்லா உரிய மாதிரி இருக்கு அதோட ஒவ்வொரு மூச்சு காத்தும் ஹாரிக்கு பழைய படி அவனோட பெற்றோர் அவனோட அம்மா கதர்னது அதே ஞாபகம் வருது மடி அப்படின்னு அவன் கத்துறது வாழ்டமோட கத்தி அவளை சாகடிச்சு உள்ள தள்ளி விடுறது அப்படி ஹாரி மயக்கம் போட்டு விடுறான் அப்புறம் அந்த பாகடு டிமட்டஸ் கூறிய வேலையை செய்ய முன் வருது தன்னோட கிஸை கொடுத்த ஹாரியோட ஆன்மா உரியறதுக்கு உடனே லூப்பின் தன்னோட மந்திரத்தை உபயோகிச்சு உள்ள போலஸ் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிடுறாரு அப்புறம் ஹாரியை தட்டி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு பாத்தி ஹாரி எவ்வளவு கஷ்டமானது இப்ப புரியுதா நீ என்ன மகிழ்ச்சியான சம்பவத்தை நினைச்சேன் நான் அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்தது நினைச்சேன் எனக்கு அந்த பத்து வருஷம் அந்த வீட்டுல இருந்தது பிடிக்கல சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தது இந்த வீட்டு விட்டு தப்பிச்சு வந்து ஸ்கூல்ல நினைச்சதுதான் சார் சேர்ந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதைச்சேன் பத்தாவது பத்தாவது இன்னும் ஏதோ சந்தோஷமான விஷயங்கள் உன் மனசுல இருக்கு ஏதோ வாழ்க்கையில மகிழ்ச்சியான சம்பவம் இதை விட மகிழ்ச்சியானது இருக்கு நான் திரும்பவும் திறந்து விடுறேன் ரெடி பண்ண நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஹாரி குறைய பயம் ஐயோ திரும்பவும் நான் மயக்கம் போட்டு விடணுமா ஏற்கனவே உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு உள் மனசில் இருந்தாலும் வெளியில் கொஞ்சம் தைரியத்தை கட்டிவிட்டு சரிப்பா சார் திறந்து விடுங்க நான் வேறு ஏதாவது சம்பவத்தை யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு திறந்து விடுறதுக்கு முன்னாடி இந்த முறை அவனோட பெற்றோர்கள் அந்த அம்மா தாக்கப்பட்டு கொள்வதற்கு முன்னால் தன் தந்தை தாயுடன் வாழ்ந்த நாட்களை நினச்சி பார்க்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அடி மனசில் ஞாபகம் வருது அம்மா அப்பாவுடன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது திமண்டை செஞ்ச வேலையினால அது வந்து அவன் மனசில் இருக்கிறதுலே மோசமான வருத்தமான சம்பவத்தை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி நடந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் அவன் தந்தையுடன் வாழ்ந்த அந்த வசந்த கால நாட்கள்லாம் நியாபகம் வருது இதை வச்சு இப்படியே சண்டை போடலான்னு ஹேரி யோசிச்சுட்டு அந்த பாகட் வெளியே வருது அதே மோசமான ஸ்வ விடுது இந்த மாதிரி ஹாரி அப்பா புத்தி நினைச்சோட வெளிய வந்தேன் கொஞ்சம் நீ ஒரு ரூம்க்கு போ அப்படின்னு இன்னொரு குரல் அவனுடைய உள் கேக்குது இது என்னோட குரல் ஹாரிக்குரிய குழப்பம் அப்ப இன்னொரு அதிசயமான விஷயம் நடந்தது தன்னுடைய தந்தை தன்னை காப்பதற்காக இருக்காருன்னு ஹாரிக்கு கொஞ்சம் சின்ன ஒரு நம்பிக்கை ஆள் மனசுல உண்டான ஒரு சிறிய உருவம் தானாகவே உருவாயி டிமன்டஸ்க்கும் அதிசயம் அதே கற்பனையை தொடர்ந்து பண்ணு தொடர்ந்து பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு ஆனா ஹாரியால உருவத்தை நிலைநிறுத்தி வைக்கவே கஷ்டமா இருக்கு ஒரு பேட்டர்ஸ் உருவாயிருக்கு டிமண்டஸ் அவனை நெருங்க விடாம தடுக்குது இருந்தாலும் அது அந்த உருவத்தை நிலைநாட்டுறதுக்குள்ள தன்னோட முழு சக்தியும் செலவாயி அப்படியே உடம்புல எல்லா ரத்தமும் வெளியே போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு சுத்தமா சக்தியே இல்லாத மாதிரி அவனுக்கு தோணுது கஷ்டப்பட்டு எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணியே கீழே அப்படியே டம்னு உழுந்துட்டான் அப்புறம் லூப்பின் அந்த டிமண்டஸ் அந்த பாகடை பிடிச்சு உள்ள அடைச்சிட்டாரு சூப்பர் ஹரி சூப்பர் அப்படின்றாரு என்ன பச சூப்பர் கீழே உழுதுட்டேன் ஒண்ணுமே பண்ண முடிய எது நினைச்சோம் யாரும் ரெண்டாவது அட்டம்ப்டிலேயே ஒரு பேட்டர் புகை மட்டும்தான் உருவாக்கியது இதை வைத்து உண்மையான டிபண்டஸ் ஜெயிக்க முடியாது ஆனா ரெண்டாவது அட்டம்லயே நீ ஒரு புகையாவது உருவாக்கிட்ட இது சாதாரணமான விஷயம் இல்லை உனக்கு மனசுக்குள்ள ஆய ஒரு பன் மடங்கு உன் மனவலிமை பன் மடங்கு ஏறி இருக்கு சாதாரண மன வலிமை இல்ல எப்படியாவது தோக்கடிக்கணும் தோக்கடிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை உருவானால்தான் உன்னால அப்படி ஒரு உருவத்தை சிருஷ்டிக்க முடிஞ்சது ஆனால இது சாதாரணமான விஷயமே இல்ல நீ ரொம்ப பெரியாள் ஹாரி நீ நிச்சயமா சாதிப்ப நிச்சயமா எங்களை வெற்றி கொள்வ அப்படின்னு சொல்ற ஹாரிக்கு ஒன்னு இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியாச்சும் ஊக்குவிச்சுன்னு ப்ரொஃபசர் அப்ப திரும்ப திறந்துருவ திரும்ப ட்ரை பண்ணலாம் இல்ல இல்ல ஹாரி கண்டிப்பா இன்னைக்கு முடியாது இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்க நீ இதுவங்க போய் தூங்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்ப பிராக்டிஸ் பண்ணலாம் சரியா வெரி குட் தட்டி கொடுக்கறாரு வெளியே கொஞ்சம் சந்தோஷமா போறான் அவனுக்கு ஒரே ஒரு குழப்பமா இருக்கு டிமன்ட் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறாங்க இவங்கதான் ஜெயில பாதுகாக்கிறதா லூப்பின்னு சொல்றாரு இவர மீறிதான் சீரியஸ் தப்பிச்சு வந்திருக்கான் தப்பிச்சு வந்த இவங்களால அங்க தடுக்க முடியல அப்படிப்பட்ட சீரியஸாக எப்படி ஸ்கூல்குள்ளே நுழைய விடாமல் தடுப்பாங்கன்னு நம்பி மினிஸ்டர் சிங்கின் இப்பாட்டிக்கு எதுன்னு புரியலையே அங்கிருந்து ஜெயிலேருந்தான் தப்புச்சுருந்தாரு அப்போ அவங்கள மீது எங்கள் உள்ளே வர முடியாதான்னு யாரிக்குள்ளேயே குழப்பம் அந்த குழப்பத்தோடையே நைட்டு தூங்கலான்னு அவனோட கிரைஃபரெண்டர் ரூம் பக்கம் வரான் அவனுடைய குழப்பத்துக்கு பதில் அங்கே தான் என்ன பதில்னா எல்லாரும் அப்படியே ரூம்குள்ளே போகாமல் நின்ட்டுருக்காங்க என்னோட ஆச்சுன்னு கேட்டோடனே ரான் சொல்கிறான் நம்ம ரூமுக்கு நுழையிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு சொல்லணும்ல சொன்னே ஒரு ஃபேட் லேடியோட ஒரு போட்டோ இருக்குல்ல அதுதானே ரூம் திறந்து விடும் நம்ம பாஸ்வேர்டு சொன்னா தான் திறந்து விடும் ஆமாம் ஒரு பெண்மணியோட போட்டோ இருக்கும் அவங்க தான் திறந்து விடுவாங்களே அந்த போட்டோ இப்போ இல்லை அதனால கதவை துறக்க சொல்றீங்க ஏன் போட்டோ இல்லை சீரியஸ் பிளாக் வந்து அதை தாக்கியிருக்கான் என்னது ஆமா என்னோட இவ்வளோ பாதுகாப்பு மீறி ஒன்றாரா அவனையும் ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்கு எல்லாரும் அவன் உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் அந்த போர்ட்ரேட் அவனை விடாம கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னதாகவும் அதுக்காக அவங்க அவனை போட்டு அடி அடி அடிச்சு தாக்கியதாகவும் பின்னாடி கூட்டம் வரதை கண்டு அவன் பயந்து ஓடுனதான் சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல டம்பிள் டர் எல்லாம் வந்து உம் அந்த போட்டோ வரதுக்கு மறுக்கிறதுப்பா அந்த பெண் இனிமேல் நான் வரவே மாட்டேன் என்ன அந்த ஆள் தாக்க மாட்டான்னு உறுதி கொடுத்தாதான் வருவேன்னு சொல்றா நம்மளோட சுத்தி எத்தனையோ அவளை சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு ஆட்களை நிறுத்தலான்னு சொல்லி அவன் நம்ப மாட்டேக்கிறா அதனால வேற வழி இல்ல நான் வேற ஒரு போர்ட்ரேட்டுக்கு ஏற்பாடு பண்றேன் உங்க கிட்ட பாஸ்வேர்டு வாங்கி திறந்து விடுறதுக்கு இன்னொரு ஆள ஏற்பாடு பண்றேன் டபுள் டர்ஃபெண்ட் ஓ அவ்ளோ பயந்து புண்ணாவா ஆமா என்ன செய்யறது ஜெயிலே தப்பிச்சு இந்த ஸ்கூலுக்குள்ள டிமண்டர் சீறி உள்ள நுழைஞ்சவனை நம்பி எப்படி அவ இருப்பா இனிமேல் இனிமேல வரவே மாட்டான்னு ஹாரிக்குரிய பயம் இவ்வளவு தூரம் வந்தவனால நம்மளை கொள்ளாம இருக்க முடியுமா எப்படி இவங்க பாதுகாக்க போறாங்க ஞாயிற்றுக்குறே குழப்பம் அப்ப அவன் அப்படியே ரூம்ல படுத்துட்டே என்ன பண்றான் ஹாலில் படுத்துட்டு கதவு பக்கமா கொஞ்சம் உருண்டு உண்டு வரான் வெளியே அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டே ஆகணும் வெளியே என்ன நடக்குதுன்னு நம்ம கிட்ட பல விஷயங்களை இவங்க மறைக்கிறாங்க ஞாயிற்றுக்குறையே தோணிக்கிட்டே இருக்கு அதனால வெளியே வந்தோடனே டம்புல்டரும் ப்ரொஃபசர் சௌர ஸ்னேப்ஸும் பேசுறது கொஞ்சம் காதலை கேட்குது அப்படின்னால்தான் நினைக்காதீங்க ஆபத்தான விஷயங்கள் அவர் செய்ய மாட்டாரு இருந்து அவர் கிளாஸ் எடுக்கிறதாரு மக்கள் மலைப் சுட்டி காட்டியது வேற யாரையும் இல்ல ப்ரொஃபசர் லூப்பினதான் தெரியுது ப்ரொஃபசர் லூபின பத்தி ஏன் இவரு இப்படி பேசுறாரு அப்ப லூபினும் ஆனா என் கிட்ட ரொம்ப அக்கறையாதான் இருக்காரு ஆனா இன்னைக்கு அவங்க அப்படிதான் இருக்காங்களா அவன்தான் அவர் தான் சீரியஸ் பிளாக்க உள்ள விடுறாரா ஒரே குழப்பமா இருக்கேன் இல்ல செவ்வரஸ் தனக்கு அந்த டிஃபன்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் கார்ட் ஜாப் கிடைக்கல என்ற பொறாமையில் எப்படி சொல்றானா ஒரே குழப்பமா இருக்கேன்னு ஹாரி வரும் விளைவுகள்லாம் என்ன சீரியஸ்களாக்கும் அவன உள்ள விடுறாடா அவன் எப்படி உள்ள வந்தான் இதனால் வரும் விளைவுகள் என்ன இதெல்லாம் வரும் பாங்கலை பாக்கலாம் நன்றி வணக்கம்